பாடம் முப்பத்தி ஒன்று எங்கிருந்தாலும் தொழும்போது கிபிலாவையை முன்னோக்க வேண்டும் நீர் கிபிலாவை முன்னோக்கி தக்பீர் சொல்லும் என நபிசல்லாகும் அலிஹல்லம் அவர்கள் கூறியதாக அபுஹரேதார்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்